அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல் அரும்பயன் ஆயும் அறிவினார் பெரும்பயன் இல்லாத சொல் சொல்லார் சொல்லினால் வரும் அருமையான நற்பயனை ஆராய்ந்து பேசுகின்ற அறிவுடைய பெரியவர்கள் பெரிய நற்பயன் அளிக்காத சொல்லை பேசவே மாட்டார்கள் அரிய கருத்துகளையும் எளிதாக புரியும்படி விளக்குவதும் உலகத்தினர் கேட்டுக்கொள்ளும் வகையில் பேசுதலும் நான் நலம் பெற்றவர்களின் இயல்பு அங்கனம் பேசி பழகும் அறிவுடையோர் ஒரு பயன் விளையாத வெறுஞ்சொல்லை பேச மாட்டார்கள் என்பது கருத்து அல்லாமலும் பிறரால் அடைய முடியாத நல்ல அரிய பயனை முயற்சியும் உழைப்பும் இன்றி சொல்லாலேயே எளிதில் பெறும் திறனுடைய பெரியோர் உளர் என்பதை அறிவிக்க பயன் ஆயும் அறிவினார் என்று அருளை செய்தார் அத்தகைய பெரியோர் சொல் அருமை தெரிந்த சொல்வல்லவராவர் சொல் அருமை தெரிந்த சொற் செல்வராவார் அவர்கள் அந்த அரிய சொல்லை பயனளிக்காத வெறும் சொல்லாய் ஒரு காலும் கையாளமாட்டார் என்ற கருத்தை பெரும் பயனில்லாத சொல் சொல்லார் என்று கூறினார் உலக நிலையில் பொருள் வரவு முதலிய சிறிய பயன்களை ஆராயும் அறிவுகள் பெரும்பாலும் உள ஆதலால் அவற்றின் வேறுபாடு தோன்ற அரும்பயன் ஆயும் அறிவு என்றார் நாளடியார் இருநூத்தி ஐம்பத்தி ஆறாவது பாடல்ல கற்றறிந்த நாவினார் சொல்லார் தம் சோர்வஞ்சி மற்றையவர் ஆவார் பகர்வர் பனையின் மேல் வற்றிய ஓலை கலகலக்கும் எஞ்ஞான்றும் இல்லை ஒலி அழகான பாடல் நல்ல கல்வி அறிவாளர் வீணான வார்த்தைகளை சொல்ல மாட்டார்கள் கல்லாதவரே வீண் பேச்சு பேசுவர் பனை மரத்தில் உள்ள பச்சை ஓலைகள் ஒலி எழுப்புவதில்லை காய்ந்த ஓலைகளே ஒலி எழுப்புகின்றன என்பது இந்த பாடலின் பொருள் இனி பதவுரை பார்ப்போம் அரும் பயன் அரிதற்கு அரிய கருத்துக்களை ஆயும் ஆராய்ச்சி செய்யும் ஆற்றல் படைத்த அறிவினார் அறிஞர் பெருமக்கள் பெரும்பயன் உயர்ந்த பயனை இல்லாத வழங்காத சொல் சொற்களை சொல்லார் சொல்ல மாட்டார் அரிதற்கு அறிய கருத்துக்களை அரிதற்கு ஆராய்ச்சி செய்யும் ஆற்றல் படைத்த அறிஞர் பெருமக்கள் உயர்ந்த பயனை வழங்காத சொற்களை சொல்லமாட்டார் அரும் பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை